அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு நாம் யாரிடத்தில் செயலை ஒப்புவித்திருக்கிறோமோ அவன் அந்த செயலை செய்கிறானா அந்த செயல் ஒழுங்காக நடக்கிறதா என்றும் தலைவன் தினந்தோறும் கண்காணித்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் தலைவனிடம் முறையாக நடந்து கொள்வார்கள் செயலை புரிகின்றவன் சரியாக செய்யாமல் போனால் அந்த செயலால் பயன்படுகின்ற மக்கள் துன்பப்படுவார்கள் மக்கள் துன்பம் தலைவனை சேரும் எனவே அரசன் அல்லது தலைவன் செயல் புரிகின்றவனை நாள்தோறும் கண்காணித்து கொண்டிருக்க வேண்டும் வினை நன்றாக நடக்காமல் இருந்தாலும் மக்கள் துன்பமடைவார்கள் ஆதலால் செயலையும் தலைவன் நாள்தோறும் கவனித்து வர வேண்டும் இந்த குரட்பாவின் வாயிலாக தலைவனுடைய பொறுப்பு நன்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது பறந்து விரிந்த உலகம் முழுவதையும் அல்லது ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை எவ்வாறு தலைவன் தான் ஒருவனாக கட்டி ஆள முடியும் என்ற கேள்விக்கு விடையாக இக்குரட்பா அமைந்திருக்கிறது பொறுப்புகளை உரியவர்களிடம் ஒப்படைத்தலும் அவர்கள் செறிவர செய்கிறார்களா என்று கண்காணித்தலும் தலைவனின் தலையாய கடமைகளாகும் இக்ஷ்வாக்கு என்பவர் சூரியகுல முதல்வனாகிய மனுவினுடைய பேரன் இக்ஷுவின் புதல்வர் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவங்கள் செய்து உயர்ந்த நிலைகளையெல்லாம் அடைந்தவர் வாகு வலயம் என்ற அற்புதமான தோல் அணியை வரமாக பெற்றவர் அதாவது தோளில் அணிந்து கொள்கின்ற ஒரு ஆபரணம் ஆகவே அவர் இக்ஷுவாகு என்ற அழைக்கப்பட்டார் காரணப்பெயர் கம்பர் இவரை கண்ணல் தோளான் என்று இராமாயணத்திலே குறிப்பிடுகிறார் உயிரை தாங்கி நிற்கும் உடல் போல இந்த இக்ஷ்வாக்கு என்கின்ற தலைவர் அதாவது மன்னர் உலகம் முழுவதையும் நன்கு காப்பாற்றி வந்தார் இவருடைய ஆட்சியை தேவர்களும் போற்றினார்கள் சூரியனுடைய முன்னிலையில் உலகம் இயங்குவது போல இவருடைய அரசாட்சியில் அறங்கள் அல்லது தர்மங்கள் அனைத்தும் குறைவில்லாமல் நடந்தன மிகச்சிறந்த அமைச்சர்கள் இவரோடு இருந்து அரச பாரத்தை அரசனின் பொறுப்புகளை தாங்கிக் கொண்டார்கள் அவர்கள் சரியாக தங்களுடைய கடமைகளை செய்ததால் அரசன் ஒருவனுடைய கட்டுப்பாடில் அதாவது அவனுடைய குடைநிழலில் அனைவரையும் நன்றாக ஆண்டு வந்தார் இவருடைய ஆளும் திறமையை வசிஷ்டர் போதாயனர் போன்ற ரிஷிகளும் ஆச்சரியப்பட்டு வியந்து போற்றினார்கள் திருவரங்கப் பெருமானை எழுந்தருளச் செய்தவரும் அவரே ஸ்ரீராமனுடைய திருமணத்திற்கு முன்னால் விஸ்வாமித்ர முனிவர் ஜனக மகாராஜாவிடம் ஸ்ரீராமனுடைய குலப்பெருமையை எடுத்துச் சொல்லுகின்ற போது இப்படி சொல்லுகிறார் பிணியரங்க வினயகல பெருங்கால தவம்பேணி மணியரங்க நெடுமடியாய் மலரயனை வழிபட்டு பணியரங்க பெரும்பாயற் பரஞ்சுடரை ஆங்காண அணியரங்கம் தந்தானை அறியாதார் அறியாதார் பாலகாண்டம் குலமுறை கிழத்து படலம் பாடல் அறுநூற்றி முப்பத்தி எட்டு நவரத்தினங்கள் அழுத்தி பதிக்க பதிக்கப்பெற்ற அழகிய பொன்முடியை உடைய ஜனக மன்னனே நோய் நீங்கவும் அவற்றுக்கு காரணமாகிய தீவினைகள் ஒழியவும் அநேக ஆண்டுகள் விருப்பத்தோடு தவம் இயற்றி தாமரைப்பூவில் தோன்றிய பிரமனை வழிபட்டு அவருடைய அருளால் ஆதிசேஷனாகிய பாம்பின் உடலை மெத்தையாக கொண்ட ஒளிவடிவமான திருமாலை எம்மை போன்றவர்களும் கண்டு உய்யுமாறு அழகிய திருவரங்க விமானத்தோடு சத்திய உலகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்த இந்த வம்சத்தினரான இக்ஷுவாக்கும் மன்னனை அறியாதவர்கள் அறிவில்லாதவர்கள் என்பது இந்த பாடலின் கருத்து இனி பதவரை பார்ப்போம் வினை செய்வான் செயல் கோடாமை மாறுபடாமல் இருந்தால் உலகு உலகம் அதாவது மக்கள் கோடாது மாறுபடாது எனவே மன்னன் அரசன் அல்லது தலைவன் நாள்தோறும் தினமும் நாடுக செயல்புரிபவனையும் அவன் செயலையும் ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் செயல் புரிபவன் மாறுபடாமல் இருந்தால் மக்கள் மாறுபடாமல் இருப்பார்கள் எனவே தலைவன் தினமும் செயல் புரிகின்றவனையும் அவனுடைய செயலையும் ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம்